வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சாமுவில் கோல்ட் என்பவர் சுழல் துப்பாக்கிக்கான அதாவது ரிவால்வர்கான அமெரிக்க காப்புரிமத்தை பெற்றார் இதே போல் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆண்டு தாமஸ் டெவன் என்பவர் மின்சாரத்தில் இயங்கும் மோட்டாருக்கான அமெரிக்க காப்புரிமத்தை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்திற்கும் ஜப்பானுக்கும் இடையே தூதரக உறவு ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அடால்ஃப் ஹிட்லர் அவர்கள் ஜெர்மனியின் குடியுரிமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் அதிபர் ஃபேடினன் மார்கோஸ் அவர்கள் மக்கள் புரட்சியை அடுத்து ஆட்சியை கைவிட்டுவிட்டு நாட்டை விட்டு வெளியேறினார் கொரசான் அகினோ என்பவர் புதிய அதிபரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாதிரி அணுவாதிதத்தை சுமந்து சென்ற இந்தியாவின் முதல் ஏவுகணை பிரிவி ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வளைகுடா போரின் போது ஈராக்கின் ஏவுகணை ஒன்று சவுதி அரேபியாவின் டஹ்ரான் நரைல் அமெரிக்க இராணுவ தளத்தில் வீழ்ந்து வெடித்ததில் இருபத்தி அமெரிக்க இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அசர்பைசானின் நஹர்னோ கரபாக் பகுதியில் ஆர்மேனிய இராணுவத்தினர் அறுநூற்றி குடிமக்களை படுகொலை செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மேற்கு கரை நகரான ஹெப்ரோனில் மசூதி ஒன்றில் இஸ்ரேலியரான பருக் கோல்ட்ஸ்டெய்ன் என்பவர் சுட்டதில் இருபத்தி ஒன்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டு நூற்றி இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்தனர் ஆத்திரமடைந்த பாலஸ்தீனர்கள் கொலையாயை கொலையாளியை அடித்து கொண்டனர் இதனை அடுத்து நிகழ்ந்த வன்முறைகளில் இருபத்தி பாலஸ்தீனர்களும் ஒன்பது இஸ்ரேலியர்களும் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உலகின் மக்கள் தொகை ஆறு புள்ளி ஐந்து பில்லியனை தாண்டியது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு இதே நாளில் ரஷ்ய சோயுஸ் 32 இரண்டு விண்ணூர்தியில் விளாடினிர் லியாக்கோவ் மற்றும் வாலரி ரயமின் ஆகிய வீரர்கள் சல்யூத் ஆறு விண் நிலையத்திற்கு பயணம் மேற்கொண்டனர் இனி இன்னாலில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் ராஜரத்தினம் சிங்கப்பூரின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு தனுஷ் தமிழ் திரைப்பட நடிகர் இன்னாலில் மறைந்தவர்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சர் டொனால்டு பிராட்மென் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாகி ரெட்டி இந்திய திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் பத்திரிகையாளர் இரண்டாயிரத்தி ஆண்டு அ வின்சென்ட் திரைப்பட மற்றும் இயக்குனர் இந்நாளின் சிறப்புகள் குவைத் தேசிய மற்றும் பிலிப்பைன்ஸ் மக்கள் எழுச்சி மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே